அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லும் அணிந்த செல்லும் அவர்கள் பெருநாளில் அதாவது திடலுக்கு செல்ல ஒரு வழி திரும்பி வர ஒரு வழி என வழியை மாற்றிக்கொள்வார்கள் ஒன்பது எட்டு ஆறு